فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا وانك لا انت يوسف قال انا يوسف وهذا اخي قدمنا الله علينا انه من يتقي ويصبر فان الله لا يضيع اجر المحسنين صدق رسوله النبي وقد صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاه والسلام الناس معاذين او صلى الله عليه وسلم ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அலமது இல்லா அவனை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உத்தம தூதர் சத்தியசீலர் சன்மார்க்க போதகர் சர்தாரே முசபாஹு அலை மன்னவர்கள் மீதிரும் அந்நவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்த முஹ்மீனான ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத்தினும் கருணையும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னர் இந்த புனிதமான ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காகவே உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே காப்புடைய நீயத்துடன் வந்தமர்ந்திருக்கக்கூடிய அவ்வாஹுனுடைய நல்லடியார்களே அல்லாஹ குசுபகான என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றன அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவறு நடக்கும்படி தடிச்சிருக்கின்றாரோ தடை கட்டளை விதித்திருக்கின்றாரோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே கல்வியின் நோக்கம் என்ன பரீட்சையின் பின் நாம் என்ன செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லா சுபகான மிக பொறுமதியான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலும் அல்லாஹ் சுபகான ஊமத்தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாலிப பருவம் நாம் கல்வி கற்க கூடிய பருவம் இருக்கின்றதே அந்த பருவம் மிக பொறுதியான ஒரு பருவமாக இருந்து கொலை கேள்வி கேட்பான் எங்க வாழ்க்கையை நாங்கள் எப்படி கழிச்சோம் ஆனால் வாழ்க்கைக்குள்ளால் இருக்கக்கூடியதான் வாலிபம் இருக்குது அல்லஹ சுபகான அந்த காலத்தை பத்தியும்புக்குரியவர்களே அது பொறுமதியான ஒரு காலமாக இருந்து அதுக்கு பின்னால் ஒரு பலஹீனத்தை நோக்கி நாங்க பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் நீண்ட குரானுடைய ஆயத்தில் அந்த சொல்றார் அந்த பலகீனம் குழந்தை பருவத்திலிருந்து அன்பான சகோதரிகளை அப்படியே வாலிப பருவத்தை பருவத்தை நம் திருப்பியும் பலஹீனத்தை நாங்கள் அடைகிறோம் எனவே அன்பான சகோதரிகளை அந்த பருவம் இருக்கின்றதே அந்த பருவத்தை அழகான முறையில் சிறந்த முறையில் நாம் கழிப்பது ஆக பிரதானம் ஆக முக்கியமாக இந்த பருவத்தை நாம் படிக்கக்கூடிய காலம் இருக்கின்றதே நாம் கல்வி கற்க கூடிய காலம் இருக்கின்றதே இந்த வாலிப காலம் இருக்கின்றதே இது சரியான முறையில் நான் கழிக்கிறேன் என்றால் நான் வெறுமனே நூற்றுக்கு நூறு நான் படிக்கிறேன் இதனால நான் இந்த வாலிபு பருவத்தை சரியான முறையில் பிரயோசனம் உள்ளதாக கழிச்சுட்டேன் என்பதாக சொல்ல முடியாது நான்கு விடயங்கள் அன்பான சகோதரிகளை அவருடைய வாழ்க்கையிலே அந்த பருவத்திலே அவற்றை இருப்பது ஆக முக்கியமாக பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிறேன் முதலாவது விடயம் தான் அவருடைய ஆன்மீகம் அவருடைய ஸ்பிரிச்சுவல் அவருடைய இபாதத் அவருடைய தக்குவா அவருடைய பேணிதல் அவருடைய அல்லாஹுவோடு இருக்கக்கூடிய கனெக்சன் அல்லாஹோடு இருக்கக்கூடிய தொடர்பு சீராக இருக்க வேண்டும் முதலாவது அவருடைய ஆன்மீகம் சீராக இருக்க வேண்டும் இரண்டாவது அன்பான சகோதரர்களே நல்ல பண்பாடு உள்ளவராக நல்ல கேரக்டர் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் பெற்றோர்களை ஆசான்களை அன்புக்குரிய நம்பிக்கையுடன் நடக்கக்கூடியவராக பணிவுடன் நடக்கக்கூடிய பண்பாடு அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் கேரக்டர் இருக்கணும் மூணாவதுதான் அன்பான சகோதரர்களே மூணாவது தான் நல்ல ஸ்கில் நல்ல எஜுகேட்டட் இவர் நல்ல திறமை உள்ளவர் நல்ல டேலண்ட் நல்ல படிச்சு வந்திருக்கிறார் எவ்வளோ ஏழுமோ மேக்சிமம் சகோதரர்களே மார்க்க கல்வி உலக கல்வி தாராளமாக படிக்கலாம் ஒன்றல்ல இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு நான் எவ்வளவு முடியுமோ படிக்கிறதுல பிரச்சனையே கிடையாது நல்லாக படிப்போம் நாலாவது விஷயம் வறுமனை படிக்கிறது மட்டுமல்ல அந்த மூணு விடயங்களையும் அவருடைய ஆன்மீகம் அவருடைய நல்ல பண்பாடுகள் நல்லாக படித்திருக்கிறார் சமூகத்தில் வேலை செய்யணும் சேவித்திருக்கணும் நல்ல அடக்கம் உள்ள கட்டுக்கோப்புள்ள நிதானத்தன்மை உள்ள சேவை மனப்பான்முள்ள ஒரு சோசியல் சேவிசராவர் வரும் சமூகத்தில் சேவை செய்யணும் அவருடைய டேலண்டை வச்சு அவர் அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் நாங்கள் கொஞ்சம் விரிவாக அலசி பார்ப்போம் அன்பான போதே எ ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் முதலாவது அல்லாஹ் சுபகான செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் ஏலவல செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் ஒரு யூனிவர்சிட்டியில படிக்க கூடியவனாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அல்லாஹ் சுபஹான் என்னுடைய ஆன்மீகம் அல்லாஹோடு இருக்கக்கூடிய தொடர்பு அன்பான சகோதரர்கள் இது போதாம இருக்குது அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நல்ல எஜுகேஷன் இருக்குது நல்ல படிக்கிறாங்க ஆனாத்துல போதாது அதனால் அங்க கூப்பிட்டு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது அன்புக்குரியவரைகளை அதை நாம் சீராக்குவதாக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லா சுபகானா எதிர்பார்க்கக்கூடிய விடயம் அதுதான் நான் ஒரு வாலிபனா நான் ஒரு மனிதனாக இருக்கிறேனா நான் மஸிதோட தொடர் நான் இருக்க அல்லாஹுடைய வழிபாட்டுல தன்னுடைய வாழ்நாளை கழிக்க கூடிய வாலிபராக இருக்கிறார் அன்பான சகோதரர்களே இவரை ஆங்கிலத்தை படிக்கிறாரு அல்லது உலக கல்விய படிக்கிறாரு இது மார்க்கு முரணானது என்று எங்களுக்கு யாருக்கும் சொல்ல முடியாது என்ன படிப்பு பெரிய அந்தஸ்து அடைஞ்சாலும் அவருக்கு கிடைச்சாலும் டிகிரி ஹோல்டராக அவர் இருக்கட்டும் அவரு தொடர்பு அன்பான சகோதரிகளே அல்லாஹுக்கு பாவிப்பார் பாவிக்க கூடியவராக இருப்பார் அன்பான சகோதரிகளை அந்த படத்தில் ரப்பிருக்கின்றே அவனை நாங்கள் மட்டுமில்லை பயப்படுறது அல்லாஹு எந்த அளவுக்கு அஞ்ச அந்த அளவுக்கு அஞ்சும் அன்பான சகோதரிகளை மலக்குமார்கள் கூட ரொகோவிலும் சுஜூதிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நபியுல்லாஹி சொல்லம் வரை வசல்லம் ஒரு சந்தர்ப்பில சொல்ல கூடிய நேரத்துல சொல்றாங்க வணங்குகிறார்கள் வழிபடுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நபிசரம் சொன்னாங்க வானம் சத்தமிட்டது பொருத்தம் தான் சரியாகத்தான் சத்தமிட்டு இருக்கின்றது இந்த மலக்குமார்கள் தன்னுடைய அல்லாஹுவை சுஜூ செய்த வண்ணம் இருக்கிறார்கள் அல்லாஹுவை வெறும் நாலே நாலு விரல் கூட வைக்கக்கூடிய ாக வேண்டிய படைக்கப்பட்ட நாம் கலக்கின் இந்தாஹுடைய பயம் அவர்களுடைய பருவம் இருக்கின்றது சின்ன காலத்துல தன்னுடைய நானா மார்கள் என்ன செய்யறாங்கன்னா கிணத்துல கொண்டு போயிட்டு போடுறாங்க அதுக்கு பின்னால கிணத்திலிருந்து வியாபார கோஷ்டி அவங்களை எடுக்கிறாங்க அவங்களை கொண்டு போயிட்டு மிசர்ல ஏலத்தில் போட்டு ரொம்ப அழகான முன்மாதிரி அவங்கட பல கட்டங்களும் சபுர் செய்ய வேண்டிய கட்டங்கள் பயப்பட வேண்டிய கட்டங்கிற வார்த்தை அல்லா குரான் சொல்ற இப்ப வாலிப பருவம் நல்ல சந்தர்ப்பம் யாரும் இல்ல பாவத்துடைய கட்டம் அல்லாஹுடைய பயம் காலமனி அல்லா பாதுகாப்பானுடைய பாதுகாக்கும் சகோதரிகளை இரவெல்லாம் பாவம் பகலெல்லாம் பாவம் இப்படியான கட்டத்தில எங்கள வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எங்களை மறைத்து வைத்திருக்கிறான் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் அன்புக்குரியவர்களே கடைசி நேரத்துல அவங்களோட நான மாறெல்லாம் அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி கடைசி முசுக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல சொன்னா நேரோடு இருந்தீங்க உங்களை போட்ட அடிமையாக விக்கப்பட்டீங்க ஆனா இவ்வளவு பெரிய கிடைச்சிருக்கு அன்பான சோதர்கள் யார் அவ்வா பயந்து வரக்கூடிய சோதனைகள்ல பொறுமையாக படிக்கக்கூடிய காலம் என்னுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் சோதனையுடைய கட்டங்கள் வரும் அன்பான சகோதரர்களை தக்வாவுடைய கட்டங்கள் அல்லாஹுவண்டிய கட்டங்கள் வரும் இந்த கட்டங்கள்ல அன்பான் சகோதரர் அல்லாஹோ பயந்து சபுரோடு வாழ்க்கையை கொண்டு போனா பின்னால காலத்து அல்லாஹ் சுபஹானு ரொம்ப சந்தோஷமாக அலஹிமு சலாத் வசலாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அழகான வாழ்க்கையை அல்லா சுபான அல்லா சுபான உலகத்திலே வீணாக்க மாட்டான் அதிகாலையில மூணரை மணிக்கு என்ன ஹசரத் எனக்கு இப்ப நடுக்க காய்ச்சல் மூணரை மணிக்கு என்ன கோல் எனக்கு நடுக்க காய்ச்சலாக இருக்குது எனக்கு குளிப்பு கடமையாக இருக்குதே இப்ப நான் சொலோனும் தகஜத்துடைய தொழுகையை நான் தொலோனும் என்ன செய்யறது அன்பான சோர்களை எத்தனையோ வாலிபர்கள் ரெண்டே முக்காலுக்கு எலும்ப கூடிய இந்த காலத்தில் அன்பான சோர்களே இந்த வாலிபர் அன்புக்குரியவர்களே கேட்கிறாரு நான் என்ன செய்யறது தகஜத்து மிஸ் பண்றாரு அவ்வளவு பக்குவமான வாலிபர்கள் இன்றைக்கும் படிக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க இல்ல அன்பான சகோதரர்களே அதே போல நாங்க இளவரசில் இருக்கக்கூடிய கூடிய யூனிவர்சிட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அன்பான சகோதரர்களே அந்த மசித்ல மலேசியா ஸ்ரீலங்கன் அத மாதிரி சிங்கப்பூர் அன்பான சகோதரர்களே இப்படி பல நாட்டு வாலிபர்கள் அந்த யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்யறது அவர்களுடைய அந்த தோற்றத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக அவர்களுடைய சூரத் அவர்களுடைய தோற்றத்தை அங்க போன உலமாக்கல் அந்த மஸ்ஜிதுல போய் தங்கியிருந்த உலமாக்கல் அந்த தோற்றத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே ஆச்சரியமாக இருக்கின்றே அவர்கள் அந்த கல்வியை முடிச்சதுக்கு பின்னால அவர்களுடைய அந்த பாடம் அங்க முடிஞ்சதுக்கு பின்னால அப்படியே அவங்க வர்றது பள்ளிக்கு வர்றாங்க மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க மஸ்ஜிதுக்கு மசிதிலே சாப்பிடுறாங்க இரவேல சொல்றாங்க நாங்க உலமாக்களாக இருக்கக்கூடிய நாங்க கொஞ்சம் அசந்திட்டாலும் கொஞ்சம் டயர்டாகி தகஞ்சத்துடைய நேரத்துல லேட் ஆகி அந்த வாலிபர்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்க அப்படியே அவங்க வணக்க வழிபாட்டில அல்லாஹுடைய ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார் பல நாடுகள் உதாரணங்களை சொல்லலாம் எங்களுடைய அப்படிப்பட்ட வாலிபர்கள் எனவே நான் கல்வி கற்க கூடிய நான் அன்பான சகோதரர்களே ஒரு அழகான அல்லாஹுடைய வழிபாட்டை நாம் சீ சீராக்குவதாக முக்கியமாக பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பான சோதர்களே இதை நாம் சாதகமாக்க கூடிய அந்த நேரத்தில் அல்லா சுபஹானா இதுல வெற்றியை உண்டாக்குவார் நாங்கள் படிக்க கூடியவர்கள் வாலிபர்களே சகோதரர்களை நாம் சரித்திரம் படைக்க கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த படிப்பின் மூலமாக இந்த கல்வியின் மூலமாக ஆதாயத்தை அல்ல ஆதாயமும் லாபமும் எங்களை தேடி வரும் அல்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தோடு கல்வியை நாங்கள் கற்போம் என்று சொன்னால் இந்த உலகம் இருக்கின்றது அன்பான சகோதரர்கள் இந்த உலகத்தை யாரு வெறும் உலகமாக நினைப்பார்களோ உலகத்தை யாரு வெறும் உலகமாக நினைப்பார்களோ வெற்றி அவரை விட்டும் ஓடிக்கொண்டிருக்கும் இவர் வெற்றியை தேடி போவார் அவரை வெற்றி அவரை விட்டும் நலுவி ஓடிக்கொண்டிருக்கும் அன்பான சகோதரர்கள் அதுக்கு மாற்றமாக அன்பான சகோதரிகளே நாம் இந்த உலகத்தை தேட நாம் இந்த உலகத்தை நாம் தேட மாட்டோம் நாம் ஆட்சியை தேட மாட்டோம் நாம் செல்வத்தை தேட மாட்டோம் நாம் செல்வாக்கை தேட மாட்டோம் ஆனால் அனைத்தும் எங்களிடத்திலே வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான மார்க்கத்தில தான் நாங்கள் இருக்கிறோம் அதுதான் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் எதை காட்டி தரல சோர்களை எந்த வாழ்க்கையை காட்டி தரல்ல அழகான வழிமுறைகளை இஸ்லாம் எங்களுக்கு காட்டித் வாலிபர்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா துன்யா எத்தனையோ அமல்கள் எத்தனையோ செயல்கள் அதை வெளியங்கத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் படிக்கிறார் உலகத்தை படிக்கிறார் ஆனா அது நல்ல நீயத்தோடு நீயத்து சீராகும் அன்பான சகோதரிகளை நல்ல நீக்கிறாரு வெளி ரங்கத்தில் அமல் போன்ற அந்த காரியத்தை அல்லா சுபகானு அவருக்கு அது ஒரு பாக்கியமானதாக அலப்பெரும் அருளை அல்லாஹுடைய அழப்பெரும் அருளை அள்ளி தரக்கூடியதாக அல்லாஹ் அதை மாத்திடுவான் ஆனால் வெளிரங்கத்தில் அதனை செய்ய அந்த நேரத்தில் அன்பான சகோதரிகளை அது தீமை தரக்கூடியதா அது பாவமாக வெளி ரங்கத்தில் செய்யக்கூடிய அமலை போல தெரியும் நீசமாக பாவமானதாக மாறிவிடக்கூடிய காட்சி எனவே அன்பான சோர்களை நாம் என்ன படிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல நாம் என்ன படைக்க போகிறோம் நாம் என்ன சாதனை கூடியவர்கள் அல்ல நாங்கள் சாத்திரம் படைக்கக்கூடியவர்கள் அல்ல அன்பான சோர்களை சரித்திரத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் இதற்கு தேவையானது ஒரு மனோபக்குவம் வேறொன்னும் இல்லை அன்பான சோழர்கள் மனோபக்குவத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்வது மிக முக்கியமான விடயம் அன்பான சகோதரிகளை ஆசிரியர்கள் கம்ப்ளைண்ட் பெற்றோர்கள் பேச்ச கேட்கிறாங்க பிள்ளைகள் ஆசிரியர்கள் கம்ப்ளைன் பண்றாங்க அன்பான சகோதரிகளை பேச்ச கேட்கிறாங்க மதிக்கிறாங்க இல்ல ஏன் பண்பாடுகள் இல்ல படிக்கிறோம் அல்லா இந்த இந்த உலகத்துக்கு நோக்கம் நாங்கள் படிக்கக்கூடிய இந்த கல்விக்கு நோக்கம் இந்த கல்வி நோக்கம் என்னடா நாட்டில சிறந்த பிரிந்த அன்பானு சகோதரர்களே நாங்க பின்பற்றது யார சஹாபாக்கர் சகாபாக்கரை நாங்க பின்பற்றுவோம் இந்த சஹாபாக்கர் எங்க போய் படிச்சாங்க எங்க ஸ்கூல்லாங்க மூலமாக கிடைச்சு அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் அவங்க படிக்கிறதும் எஜுகேஷன் நோக்கமும் நான் ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவாக நல்லவனாக நான் வரணும் சமூகத்தில இவன் அன்பான சகோதரர்கள் மோசமானவன் என்ன பண்பு இருக்குது அன்பான சுவர்களே என்ன கேரக்டர் சிரிக்கணும் அதுதான் என்ன எடுக்கேஷனுடைய நோக்கத்தை சரியாக நான் பூர்த்தி செய்றேன் அல்லா சுபஹான் உலகத்துல வைத்து இருக்கக்கூடிய முன்னூற்றி அறுபது அவங்களோட பண்பு உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களை கூப்பிட்டு நபிமார்களுடைய பண்புகளை பத்தி மறைஞ்சிருந்து பாத்துட்டு நபியுல் அவர்களிடத்துல போறாங்க வைத்து கேக்குறாங்க யாரும் சூலா ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் அவங்களோட பண்புகளை பத்தி பாராட்டி பேசிக் கொண்டு இருக்கிறீங்க எனக் கொண்டும் சொல்லலேன்னு சொல்லி அபுபக்கர் ரபி அல்லாஹு கேட்டு எனக்கு சொன்னாங்க அவங்க அந்த முன்னூத்தி அறுபது பண்புகளும் அந்த அன்பு நபி எப்படி இருந்திருக்கும் அன்பான சகோதரர்களே எவ்வளவு ஊர்தியானதாக இருந்திருக்கும் படைப்பினங்களோட அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வது அவர்களுடைய பண்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் படிக்க கூடிய நாங்க பணி கொண்டு வரும் பணிமுத்தன்மை எல்லாரிடத்திலையும் முந்தி சலாம் சொல்லுவாங்க அவங்களை யாரும் சொன்ன சருத்திரம் கிடையாது அன்பு கூறியவர்களே எல்லாரும் போட்டி போடுவாங்க நாங்க அவங்க போக மாட்டோம் நாங்க அவங்களுக்கு கீழ் படிய மாட்டோம் கோவத்திலே பல பருஜங்களாக அன்பான சகோதரிகளே மூணு நாலு என்ன மூணு வருஷம் என்ன முப்பது வருடங்களாக உக்கோவிச்சு கொண்டிருக்கக்கூடியவர் மூணு நாளைக்குமே இந்த கோவிச்சுறதுக்கு அனுமதி இல்ல ஆனா முப்பது பள்ளியர்கள் கோத்திர கணக்கு குடும்ப கணக்கு சின்ன பிரச்சனைக்கு கோவிச்சு கொண்டு இருக்க கூடிய அவர்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க அவங்களோட போட்டி போடுவாங்க அவங்கள குடிக்கிறதுக்கு அமல்ல எல்லா விஷயத்திலையும் ஆனா அவங்களுக்கு கிட்ட நெருங்கவும் அப்படிப்பட்ட ஒரு சலாம் நான் முந்தி சொல்லிட்டு போட்டி போடுறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி சலாம் சொல்றதுக்காக வேண்டி போறாங்க திடீரென்று திரும்பி கண் விளங்கும் நபி அவங்களுக்கு பின்னுக்கும் சல்லாசலம் கண் விளங்கும் ரபி அவங்களுக்கு மேலாள இருப்ப ஒரு கபருக்கு ஆனா பெரும் பாவத்துக்கு இல்ல சின்ன பாவத்துக்கு எனவே அன்பான சகோதரிகளே அப்ப நபி அபு பக்கர் பார்த்து சொன்னாங்க நன்மையுடைய விஷயத்துல நான் உங்களை விட அதிகமாக நன்மை செய்றதுக்கு தேவை உடையவனாக இருக்கிறேன் இல்லாட்டி உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தரலாம் எங்களுக்கு நன்மை தேவையில்ல அன்புக்குரியவர்களே நாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய நன்மையை தரும் என்று இருந்தா நபி இப்படி போட்டி போட்டு கொண்டு இதை செஞ்சிருப்பாங்க பிரகாசமாக இருக்கும் நபி அவர்களுடைய தபு அவர்களுடைய சிரிப்பு அவர்களுடைய பண்பு இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில வரும் அன்பான ஆக பிரதானம் ஆக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய மூணாவதுதான் அன்புக்குரியவர்களே நல்ல திறமை உள்ளவர்களாக நல்ல ஸ்கில் எடுக்கேட்டடாக நல்ல டேலண்ட் நல்லாக நாங்க படிப்போம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அல்லா தந்திருக்க கூடிய இந்த டேலண்ட் நாங்க எவ்வளவு மேக்சிமம் படிக்கலுமோ நாங்க படிப்போம் அதுல பிரச்சனையொண்டு இல்லை அண்ணா சுமாதீன் இதாகல தங்கம் வெள்ளி புதையல்களை போல மனிதர்கள் புதையல் எனக்கு ஆலி இருக்கிறார் முஸ்தி இருக்கிறார் எனக்கு இன்ஜினியர் டீச்சர் சகோதரர்களே உருவாகுவோம் எங்களை பாலாக்க தேவையில்லை எனக்கு அந்த டலண்ட் இருந்தா நான் வேண்ட மட்டும் முயற்சி போச்சு அதனால வேறொரு அமைப்பு நடாக்குவோர் எனது ஆனா இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ வாலிபர்கள் அன்பான சகோதரிகளே நல்ல படிக்கலும் நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்குது நல்ல வழிகாட்டல்கள் இருக்குது இதெல்லாம் விட்டு போட்டு நாங்க எங்களை முழுக்க கஷ்டப்பட்டாங்க படிக்கிறதுல பிரச்சனை நான் சாதகமாக்கும் அல்லாவுடைய நாங்க எங்க போனாலும் பரவாயில்ல அல்லாஹுடைய பயத்தோட நான் எவ்வளவு பெரிய அறிவாளி ஆகுறத்துல எந்த பிரச்சனையும் ஒன்றில் பாலிசோடே அந்த காலத்துல சின்ன சின்ன வாலிபர்கள் அதே போல அன்பானு ரஹிம்லா அவங்க பதினெட்டு வயது இந்தியாவுடைய ஆட்சி அவங்க சொர்களை கைப்பற்றாங்க இருபத்தி ஒரு வயதுல எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம் எங்களால் மெக்சிமம் முயற்சி செஞ்சு எங்களுக்கு வெளியாக்கலாம் எங்களோட நிலைமை செஞ்சு மாணவனாக நான் இருக்கிறேன் என்னுடைய ஓலவல்ல என்னுடைய அன்புக்குரியவர்களை நான் நடக்கிறத பேசுறேன் என்னுடைய கேர்ள் என்ன செய்யறா அவ வந்து கொமர்செலக்ட் பண்றான் ஏலவலுக்கு நானும் கொமர்சை செலக்ட் பண்றது என்னுடைய பாய் ப்ரண்ட் அவர் என்ன செய்யறாரு ஆர்ட்ஸ் செலக்ட் பண்றாரு அதுக்கு நான் என்ன செய்யறது நானும் என்னுடைய சிஸ்டர் என்னுடைய தாத்தா முடிச்சதுன்னா சொல்றாரு நீ டாக்டர் ஆகணும் அதனால இவர் என்ன செய்யறாரு பயம் செலக்ட் பண்றாரு வருஷத்துல ஆரம்பிச்சு அப்படி கொஞ்ச நாள் போறாங்க ஒரு ஆறு மாசம் போகக்கூடிய நேரத்தில் இவருக்கு விளங்குது எனக்கு ஒண்ணு விளக்கம் இல்லை எனக்கு இது சரி வராது எனக்கு இது பிடிபடுவதில்லை என்று செல்லக்கூடிய விஷயம் அவருக்கு விளங்குதல் அன்பான சகோதரர்களை அப்படியே விட்டுட்டார் இப்படியான நிலைமைகள் உருவாகுறத நாங்கள் கண்கூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே தான் எங்களுக்கு தெரியும் ஜெம்ய உலமாவின் ஊடாக வைசிசி யூத் கோஆர்டினேட்டர் ஊடாக யூத் டிவிஷன் மூலமாக டிரக் டிவிஷன் மூலமாக அன்புக்குரியவர்களே அழகான வழிகாட்டல்கள் இந்த வாலுபர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது இந்த பிரச்சனை தொடர்ந்து வரக்கூடாது குறிப்பிட்டாகி கொண்டிருக்க கூடாது அதனால அவங்கள்ட்ட கிட்டே அவங்களுக்கு அன்புக்குரியவர்களே அவங்களுக்கு செய்வாங்க அந்த ப்ரோக்ராம் செஞ்சுட்டு அவங்கள்ட்ட ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த வாலிபர்கள் அவளை முடிச்சவங்க இடத்துல சைக்கோமென்டிக் டெஸ்ட் என்று சொல்லி ஒரு டெஸ்ட் அந்த டெஸ்ட் பண்ணினதுக்கு பின்னால விளங்கும் இவர் என்ன பெஷன்ல போறாரு இவருக்கு எது எது சரி வரும் எதுல போனா இவர் நல்லா படிச்சு வருவாரு நல்ல ஜாப் எடுப்பாரு தேவையான வழிகாட்டம் இருக்கிறது நல்ல சேவீஸ் நான் அவங்க செய்யக்கூடிய அந்த இதை நான் விளங்கப்படுத்துறேன் ஆனால் எல்லாம் இருக்குதுதான் ஆனா அவருக்கு வருவோம் நோயாவது நான் படிக்கணும் நான் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நான் போகணும் ஏழை செய்யணும் நான் யூனிவர்சிட்டிக்கு போகணும் நான் நல்ல படிச்சு வரணும் என்று அவர்கிட்ட வராம எல்லாரும் முயற்சியும் வேலை இல்லை அன்புக்குரியவர்கள் அதே மாதிரி அன்புக்குரியவர்களே இப்ப இப்படியான அமைப்புல அவங்கள இது பண்ணி அவங்களுக்கு அழகான அந்த படிக்கக்கூடிய முறையை வழிகாட்டுறாங்க அழகான ஜொப்புகளை எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு செஞ்சு கொண்டு அதே நேரத்துல நாங்க மிக முக்கியமாக வினை கொடுறது ஒரு பாலர் வகுப்புல இருந்து முதலாவது முதலாம் வகுப்புல இருந்து ஒரு ஓலவருடைய செல்லக்கூடிய கிசாபில எழுதி இருக்கிறாங்க சகோதரர்களே இந்த இடத்தான் டாக்கட் பண்ற இந்த யகுதிகள் தாக்கட் பண்றது இவங்களை அப்படியே கவ்விக்கொள்றதுக்கு இன்றைக்கு எவ்வளவு ரொம்ப பயங்கரமான ஒரு காலத்துல இருக்கோம் அன்புகளை நாடகம் போட்டுக்கொண்டு எகூதிகள் திட்டம் போட்டு முயற்சி முயற்சி நடந்து கொண்டு இருக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நாங்க இருக்கிறோம் எங்களோட வலுக்கு எடுக்கிறதுக்காக வேண்டிய மேற்கத்தியவாதம் சடவாதம் அன்பானு சோர்களை இப்படி பல அமைப்பு இப்படி பல அமைப்புலே முயற்சிகள் நடந்து கொண்டன எனவே அன்புக்குரியவர்களே இப்ப நான் ஒரு ஓலவல் செய்யக்கூடிய ஒரு மாணவனாக இருப்பேன் சொன்னா அவன் எனக்கு நான் பாஸ் ஆகிட்டேன் என்று சொன்னா அன்பு கூறியவர்களே நான் ஏலவல செலக்ட் பண்றேன் ஏலெவல் முடிச்சுட்டு நான் யூனிவர்சிட்டிக்கு போறேன் ஒரு எட்டு வருஷத்துக்கு பின்னால நான் என்ன செய்யறேன் என்று சொன்னா ஒரு இன்ஜினியராக ஆகி நான் வெளியவா அதே நேரத்துல என்னுடைய பாடத்துல நான் என்ன செஞ்சிட்டேன் என்று சொன்னா நான் ஓலவல்ல நான் பெயில் ஆகிட்டு ஓலவல்ல நான் பெயில் ஆகிட்டேன் என்று சொன்னா இப்ப நான் என்ன செய்ய வழி காட்டும் அவரு பேசு எட்டு வருஷத்துல இன்ஜினியர் ஆகிட்டு வருவாரு அவருக்கு முதல்கட் ரூட்ல பேசி அன்புக்குரியவர்களே அழகான வழிகாட்டல்லை அதாவது இருக்குது அதாவது கண்டி டிஸ்ட்ரீஸ் அமைப்புகள் இருக்கிறது நாங்கள் அப்படியே பொதுபோக்கில் விட்டுடாமலையும் முயற்சிகள் நடக்கும் வேற அமைப்புகளாலேயும் முயற்சிகள் நடக்கும் அன்புக்குரியவர்களே நான் என்ன செய்வது என்று சொன்னா இந்த முயற்சியை கட்டாயம் நாங்க செய்வோம் என்று சொன்ன அன்புக்குரியவர்களை அழகான முறையில எங்களுக்கு படிச்சு கொண்டு முன்னேறி கொண்டு போறதுக்கு ஒரு ஒரு வழியாக அறிந்து கொண்டேன் நாலாவது முக்கியமான விஷயம் அன்பான அடக்கம் கட்டுக்கோப்பு நிதானம் சேவை மனப்பான்மை சோசியல் சேவை செய்யக்கூடியவராக நான் இருக்கிறோம் நான் வெறும் ஒரு செல்பாக இருக்கப்படாது சமூகத்துல வேறு வேலை நான் படிச்சு வந்தேன் சமூகத்துல வேறு நான் வந்து ஆளாகினேன் மனிதனாக ஆகினேன் ஆனா சமூகத்துக்கு என்னால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று மட்டுந்தான் கொஞ்சம் வயோதிப்பராக இருந்தார்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாம் அலைவசல் முன்னேற்றத்தை காரணமாக இருந்துச்சு எனவே அன்புக்குரியவர்களே நாங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க நாங்க இந்த மூணு விஷயங்களை நாங்கள் முன்னோக்குறதோட சேர்த்து ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் என்னுடைய கேரக்டர்ஸ் என்னுடைய கட்டம் நான் சமூகத்தில் இறங்கி வேற செய்யக்கூடிய நல்ல சேவ மனப்பான் உருவாளிப்பர் மாத்திர பிரதேசத்தை சேர்ந்தவர் அவருடைய கவலை படிக்கக்கூடிய ஒன்று சேர்க்கல நல்ல வழிபாட்டில் அவரதுக்காக முயற்சி செய்தார் ஆன்மீகம் முயற்சி செய்தார் ஒரு வாலிபர் அவருடைய இருபத்தி மூணு வயதுல அவர் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல குடிக்காரன் பஸ் கொண்டு வந்து விட்டுட்டான் அவர் எக்ஸிடென்ட் ஆகி ஒபாத்தாரு இருபத்தி மூணு வயது தான் உலகத்துல வாழ்ந்தாரு ஆனா பெரிய தேவையை செஞ்சிட்டாரு சமூகத்துல பெரிய சேவையை செஞ்சுட்டார் அன்பானுஸ் அவர்களே இன்றைக்கும் அங்க மேபெஸ்ட்ல தான் அவர் என்ன செஞ்சார் ஒப்பா தாய் மேர் அலியுடைய அந்த அந்நிய மக்கள் அந்த அந்நிய மதத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்காகவே நலன்புரி சங்கத்தையே உருவாக்கி அவருக்காகவே ஒவ்வொரு வருடமும் மேபெஸ்டுடைய தினத்துல மரம் நாட்டுறது இப்படியான விதயங்களை செய்யக்கூடியவர்களா மாறினார் இருக்கூடாது என்னால மசாலா இருக்கிறாங்க ஆனா அதிகமான பேர்கள் இன்றைக்கு கைய கட்டி தையை கட்டி நிக்கக்கூடியவர்கள் தான் தன்னுடைய தன்னுடைய தந்தை ஜனாதாவாக மசிது கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் இவர் பிளை பண்ணி வந்திருக்கிறாரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆனா மஸிது குழுக்குறியவர்களே அவருக்கு தெரியாக்கி என்ன செய்யணும் கேட்கும் வயது புள்ள அன்பான தற்கொலை செஞ்சிருக்கிறது காரணம் என்ன என்ன காரணம் என்ன பிரச்சனை இன்றைக்கு இவங்களை நல்ல வழியில கொண்டு போறது அழகான வழிகாட்டலுக்கு முயற்சி மசாலா மடவள என்று சொன்னா மடவள மதீனா மடவள ஸ்கூல் என்று சொன்னா ரொம்ப அழகான வெளியூர் ஆள் அன்பான சுவர்களை அழகான முறையில செஞ்சுட்டு போறாங்க படிப்புடைய விஷயம் எஜுகேஷன் விஷயம் எல்லா விஷயம் அழகான முறையில மஸ்டிதம் அழகான ஒரு அழகான ஒரு கண்ட்ரோல்ல ஒரு ஊர் அழகான முறையில பைத்துக் கொண்டு நல்ல முறையில செஞ்சுட்டு கொண்டு இன்னும் நாங்களை நாங்க ஒரு மிகைப்படுத்தி சொன்னதாகவோ அன்பான சொல்ற முகர்ச்சரிக்க சொன்னதாகவோ நாங்கள் நினைச்சிக்கொள்ள கூடாது அழகான வழிகாட்டில் ஊரு தான் இந்த ஒரு கோச்சை பாருங்க ஒரு கோச்சை நிப்பாட்டி வச்சிருக்கு கண்டிக்கு வர பார்க்குது இந்த கோச்சி அன்பான சொல்ற பார்க்கக்கூடியவங்க பலர் கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அன்பான சகோதரர்களே அந்த கோச்சி அந்த இன்ஜின் இருக்குதே அந்த இன்ஜின் அந்த கோய கடைசி பொட்டியையும் சேர்த்து கொண்டுதான் கண்டிவரம் வரும் முருசி நான் ஒரு லீடர் ஆக இருந்தா அவனை விட்டு வைக்க கூடாது அவனை எப்படியாவது தைக்கு போட்டு ஏதாவது ஒரு அடிப்படையில பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும் எனவே அன்பான சகோதரிகளே வல்லா எங்கட நிலைமைகள் அனைத்தையும் சீராக்வானாக எங்கட கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிய அல்வானாக எங்கடாக்களை கபூர்சி என்ற அருள்வானாக கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிறியாவா யாரா அழகான ஒரு கட்டுக்கோப்புல வாழக்கூடியவர்கள் ஆக்கிரியா நல்ல மக்களாக ஆக்கிரியாவா நல்ல புரட்சைகளாக ஆக்கிரியா தக்குவாவின் பயபக்தியின் தந்திரியாவா நல்ல அறிவு நுணுக்கத்தை தந்திரியாவா நல்ல பண்பாடுகள் எங்கள்கிட்ட தந்திரியாவா யாரா நல் வழிபாட்டுல செயற்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிரியாவா وآخر الحمد ஆசிரத்த